பாப்பரசர் உலக மேற்றாணிமார்களோடு சேர்ந்து ரஷ்யாவை என் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி செய்தால் ரஷ்யா மனம் திரும்பும் உலக சமாதானம் வரும் என் மாசற்ற இருதயம் வெற்றி பெறும் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆம சேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரரே பரிசுத்த பாத்திமா ஜிபமாலி மாதாவின் பிள்ளைகளே இந்த நவநாள் காலங்களிலே பாத்திமா மாதா உலகத்திலே தோன்றி கடவுளின் சமாதான திட்டத்தை அறிவித்துன என்ன செய்திகளெல்லாம் வழங்கினார்கள் நம்மிடம் என்ன செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் என்றெல்லாம் மிக தெளிவாக நாம் சிந்தனை செய்தோம் இன்று கடைசியாக பாத்திமா காட்சிகளின் கடைசி காட்சியிலே சொல்லப்பட்ட செய்தியை சுக்கமாக அறிந்த பிறகு நல்ல பாவ சங்கர்த்தனம் செய்து மாதாவினுடைய செய்திகளை கேட்டு கூடிய நல்ல பிள்ளைகளாக நாம் வாழ்வது பற்றி சிந்திக்கப் போகிறோம் லூசியா போந்தேவேத்ரா என்ற மடத்தில் இரண்டு ஆண்டுகள் துறவரசபைக்கு தன்னை தயார் செய்த பிறகு நவசந்யாசத்திற்காக தூயி என்னும் பட்டணத்தில் இருக்கின்ற அதே தௌரோத்தியம்மாள் கன்னியர் சபைக்கு மாற்றப்படுகிறாள் அங்கே சென்று இரண்டு ஆண்டுகள் நவசநியாச பயிற்சியை முடித்த பிறகு முதலாவது வார்த்தைப்பாடு கொடுக்கிறாள் அந்த வார்த்தைப்பாடு கொடுத்து முடிந்தவுடனே ஒரு சில நாட்களில் பாத்திமா காட்சிகளின் கடைசி காட்சி அந்த மடத்தில் வைத்து அவளுக்கு காண்பிக்கப்படுகிறது அந்த மடம் இருந்த இடம் தூயி என்னும் நகர் அந்த காட்சி நடந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் வழக்கமாக இரவு 11 மணிக்கு மடத்தின் சிற்றாலயத்திலே ஒரு மணி நேரம் திருமணி ஆராதனை செய்கிற பழக்கம் லூசியாவுக்கு இருந்தது அன்று அவள் திருமணி ஆராதனையின் போது வெகு நேரமாக என் தேவனே மகாபரிசித்த திருத்துவமே என்ற ஜபங்களைச் சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து வேண்டிக் கொண்ட பிறகு எழுந்து மு முழந்தாளில் நின்று பீடத்தை உத்தி பார்த்தபோது பீடத்தின் மேலே ஆலயத்தின் முகட்டிலிருந்து பீடம் வரையிலும் ஒளிமயமான ஒரு சிலுவை காணப்பட்டது அந்த சிலுவையின் மேலே பிதாவாகிய சர்வேஸ்வரன் அவருடைய முன்னா முன் பாகத்திலே பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரன் புறா வடிவத்திலே தோன்றினார்கள் அந்த சிலுவையிலே சேசுநாதருடைய பாடுபட்ட உருவம் மிக தெளிவாக காண்பிக்கப்பட்டது அந்த சிறுவத்திற்கும் வலது பக்கத்திலே சற்று கீழாக ஒரு பாத்திரமும் அதன் மேல் திவ்ய நன்மையும் காணப்பட்டது சேசுநாதருடைய சிரசிலிருந்து அவருடைய விழாவிலிருந்து துளி துளியாக இரத்தம் அந்த அப்பத்தின் மேலே விழுந்து அது பிறகு பாத்திரத்துக்குள்ளே வடிந்து கொண்டிருந்தது அதோடு சேர்த்து அதன் பக்கத்திலே பாத்தி மாதா தன்னுடைய மாசற்ற இருதயத்தோடு தோன்றினார்கள் சிலுவையின் இடது பக்கத்திலே ஆண்டவருடைய இடது கரத்தின் காயத்திலிருந்து பளிங்கு போன்ற நீர்த்துளிகள் கீழே விழுந்து கொண்டிருந்தன அந்த நீர்த்துளிகள் எழுத்துக்களாக மாறின அந்த எழுத்துக்கள் என்னவென்றால் இரக்கமும் வரப்பிரசாதமும் என்ற வார்த்தைகள் ஆமன் பார்ந்தவர்களே சேசு மரிய இருதயங்கள் உங்களுக்கென்று இரக்கமுள்ள திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்று தொடக்கத்திலே சமனசானவர் சொன்ன காரியம் ஒவ்வொரு காட்சியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி வந்தது கடைசி காட்சியிலே அது முற்றிலுமாக வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவர் சிலுவையிலே பட்ட பாடுகளின் பேறுபலன்களால் பாவிகள் மனம் வரம் உலக சமாதானம் வரக்கூடிய வரம் ரஷ்யா மனந்திரும்பக்கூடிய வரம் இதெல்லாம் மாதாவினுடைய பரிந்து பேசுதலால் மாதாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக சேசு கிருஷ்ணாதருடைய இரக்கமாகவும் வரப்பிரசாதகமாகவும் உலகத்திற்கு பொழியப்படுகின்றது என்பதைத்தான் இந்த காட்சியின் விளக்கம் நமக்கு சொல்லுகின்றது உலக சமாதானம் வர வேண்டும் என்றால் முதலில் ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் என்றால் அந்த நாட்டை பாப்பரசர் உலக மேற்றாணிமாரோடு சேர்ந்து மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் கான்சன்ரேஷன் என்று சொன்னால் நாம் தேவாலயத்தை எப்படி அர்ச்சிக்கிறோமோ அதுபோன்ற ஒரு அர்ச்சிக்கும் அலுவல் அந்த நாட்டிற்கு நடைபெற வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து ரஷ்யாவிலிருந்து நாஸ்தீக கம்யூனிசம் உலக ஆதாய கொள்கை உலகமெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்பட்டது அதற்காக பல முயற்சிகளும் அதிரடியான சில போராட்டங்களும் நடைபெற்றன ரஷ்யா அப்படி அங்கிருந்து உலகமெங்கும் அந்த நாஸ்தீக கொள்கையை பரப்புவதிலே மிகவும் கருத்தாயிருந்தது இதை மாதா தன்னுடைய காட்சிகளிலே தெளிவாக சொல்லியிருந்தார்கள் ரஷ்யா தன்னுடைய தப்பறைகளை உலகமெங்கும் பரப்பும் அதனால் யுத்தங்களும் கொடிய குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் ஏற்படும் பல நாடுகள் இல்லாமல் அழிந்து போகும் அது யுத்தத்தினாலும் இருக்கலாம் இயற்கையின் சீற்றத்தினாலும் இருக்கலாம் பாவங்களின் தண்டனையாக எல்லா பாவங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற மனிதனுடைய உலக பற்றுதல் எந்த விதமான தெய்வீக பற்றுதலும் இல்லாத அளவுக்கு நாஸ்தீக கொள்கை கடவுளோடு உள்ள உறவை அறுத்தது உலகத்தோடு உள்ள உறவை வளர்த்தது உலக பற்றுதல் அளவுக்கு மீறி மனிதர்களுடைய ஹதயங்களிலே இன்று இருக்கிறதென்றால் அதற்கு காரணம் அந்த நாஸ்தீக தப்பறையின் தாக்கம்தான் என்று சொல்லலாம் பத்து கற்பனையில் என்ன என்ன பாவங்களெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் அந்த பாவங்களை செய்வதால் நாம் கடவுளை வெறுக்கிறோம் தேவ சிநேகத்தை இழந்து போகிறோம் பாவ சிநேகத்தினாலும் உலக ஸ்நேகத்தினாலும் நிறைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் அப்படி அவர்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனத்தின் மூலமாக தங்களுடைய பாவ பற்றுதல்களை பற்றி நன்றாக அலசி ஆராய்ந்து ஆத்ம சோதனை செய்து தங்கள் பாவங்களை எல்லாம் நன்றாக கண்டு உணர்ந்து மனஸ்தாபப்பட வேண்டும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் தங்கள் ஒவ்வொரு பாவத்திற்காகவும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ சங்கீர்த்தனத்திற்கு செல்வதற்கு முன்னால் இப்படி மனஸ்தாபத்தினாலும் மன்னிப்பு வேண்டலினாலும் நாம் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய அருகதை உள்ளவர்களாக ஆக வேண்டும் இது பாவ சங்கீர்த்தனத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய முக்கிய முக்கியமான ஒரு கடமையாகும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை திருத்த வேண்டும் என்று மாதா சொன்னார்கள் எப்படி திருத்த வேண்டும் கடவுளுக்கு எதிராக கட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு பாவத்தையும் இனிமேல் செய்யாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் இது பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு முன்னால் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் ஒவ்வொருவரும் இப்படி நல்ல மனம் திரும்புதலை பெற்று பாவ சங்கீர்த்தனத்தினால் சேசநாதருடைய பாடுகளின் பேறுபலன்களோடு பாவ மன்னிப்பு அடைந்த பிறகுதான் அவர்கள் உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ள முடியும் ரஷ்யா மனம் திரும்பும்படி வேண்டிக் கொள்ள முடியும் இப்படியெல்லாம் செய்யாமல் ரஷ்யா மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டால் போதும் அது மனம் திரும்பிவிடும் உலக சமாதானம் வந்துவிடும் என்று சொல்லுவது முடியாத காரியம் ஆகவேதான் நூறு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அந்த காட்சியிலே மாதா சொன்ன காரியம் இன்னும் நிறைவேறவில்லை ரஷ்யா ஒப்பு அந்த நாடு மனம் திரும்பவில்லை உலக சமாதானம் வரவில்லை நாடுகள் அழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது தண்டனையாக அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் நாடுகள் அழிக்கப்படும் எவ்வளவு மக்கள் இறந்து போவார்கள் எவ்வளவு பேர் நரகத்திற்கு செல்லுவார்கள் ஆகவே பாத்திமா காட்சிகளிலே சொன்ன காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை திருத்த வேண்டும் அப்படி திருத்துவதற்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரே அருட்சாதனம் ஒப்புரவு அருட்சாதனம்தான் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை ஒருவன் நன்றாக பயன்படுத்தி தன்னையே புனிதன் ஆக்கிக் கொள்வான் என்றால் அவன் ஏறடுக்கிற ஜபங்கள் எல்லாம் வலிமை உள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள்தான் மாசற்ற ஹதயத்திடம் உலக சமாதானத்திற்காக ரஷ்யா மனம் திரும்புவதற்காக வேண்டி பலனை பெற முடியும் அது இன்னும் நடக்கவில்லை ஒருவேளை ஒரு சிலர் நல்ல பாவசங்கத்துவம் செய்தாலும் கூட அவர்கள் இந்த மாதாவினுடைய திட்டத்தை பற்றி அறியாத காரணத்தினால் ரஷ்யா இன்னும் மரியாவின் மாசட்டத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படவில்லை அது ஒப்புக் கொடுக்கப்படுவதற்கு முதல் நாம் தகுதியுள்ளவர்களாயிருந்து அதிக ஜபம் அதிக பருத்தியாகம் தபசு முயற்சிகள் வாழ்க்கை திருத்துதல் இவைகளிலே ஈடுபட்டு அதன் பின் நாம் கேட்கிற காரியம் நடைபெறும் அப்படி கேட்கும் போது நாம் முதலிலே செய்ய வேண்டிய காரியம் ரஷ்யாவை மரியாய் மாசற்றிற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு பாப்பரசர் அதற்கு தேவையாயிருக்கின்ற வரப்பிரசாதங்களை பெற வேண்டும் என்று அவருக்காக மன்றாட வேண்டும் மிக இரக்கமுடன் மாதா கேட்டுக்கொண்டார்கள் பிள்ளைகளிடம் பாப்பரசருக்காக அதிகமாக ஜெபியுங்கள் அவர் மிகவும் வேதனைப்படுகிறார் பாப்பரசர் ரஷ்யாவை ஒப்பு கொடுத்து உலகத்துக்கு சமாதானம் கொண்டு வர வேண்டும் என்றால் அவருக்கு ஏராளமான வரப்பிரசாதம் தேவைப்படுகிறது அந்த வரப்பிரசாதமும் இரக்கமும் சிலுவையிலிருந்து நமக்கு இறங்கி வருவதுதான் ஒப்புரவு அருட்சாதனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் ஒவ்வொரு பாவ சங்கீர்த்தனத்திலும் பாவியாயிருக்கிற நம்மேல் ஆண்டவருடைய ரத்தம் துளி துளியாக வும் வரப்பிரசாதமும்பது வெறுமனே ஒரு குருவானவர் அங்கே இருக்கிறார் அவருடன் நான் சென்று பாவ சென்று பண்ணால் என்று வெறுமனே நினைப்பது போதாது அந்த இடத்திலே கிறிஸ்தநாதருடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு ஆண்டவருடைய பாடுகளின் பேறுபலனை ஒவ்வொரு ஆன்மா மேலும் துளிகளாகவும் வரப்பிரசாத துளிகளாகவும் நம்ம விளை அந்த குருவானவர் ஒருவேளை அவர் அதை அறிந்திருந்தாரோ அறியவில்லையோ அங்கே நடப்பது அதுதான் ஒவ்வொரு ஒப்புரவு அருட்சாதனம் என்னும் பாவ சங்கீர்த்தன தேவ திரைவு அனுமானத்திலும் ஒவ்வொரு பாவிக்கும் ஏராளமான இரக்கத்தின் வரப்பிரசாதத்தின் துளிகள் சிலுவையில் இருந்து ஆண்டவருடைய கரங்களிலிருந்தும் சிரசிலிருந்தும் விழாவிலிருந்தும் இரத்தமாக பாய்ந்து அவனை சுத்திகரிக்கிறது இதுதான் பாவசங்கீர்த்தனம் ஆமன் பார்ந்தவர்களே ஆண்டவனின் பேறுபலன்களை உதாசீனம் செய்யாதீர்கள் செய்ய மாட்டேன் என்று இருமா போடு இருப்பவர்கள் நான் பாவசங்கர்த்தனம் செய்தாலும் ஒன்றுதான் செய்யாவிட்டாலும் ஒன்றுதான் எப்படி மோட்சத்திற்கு போய்விடுவேன் என்று தன்னையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் நன்றாக உணர வேண்டும் ஆண்டவருடைய பாடுகளின் இரத்தத்தை உதாசீனம் செய்யாமல் அதன் பேறுபலன்களை ஒவ்வொரு பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்கும்படியாக அந்த பாவ சங்கீர்த்த தொட்டியிலே சென்று அறிக்கை வேண்டும் ஒன்றும் ஒழியாமல் பத்து கற்பனைகள் தெரியும் என்று நினைக்கிறேன் ஒன்றாம் கற்பனையில் ஒரே கடவுள் அவர் பிதாசுதன் பரிசுத்தாவி சேசுநாதர் அவரை தவிர வேறு யாரையாவது மனம் பொருந்தி வழிபட்டிருந்தால் விக்கிரக ஆராதனை அதை குருபானவரிடம் சொல்ல வேண்டும் ஆண்டவருடைய பெயரால் மாதாவினுடைய பெயரால் வேண்டுமென்று ஆணையிட்டு போய் சொல்லுகிறவர்கள் சர்வேசிலே நாமத்தை பங்கப்படுத்துகிறார்கள் புனிதமாக ஆண்டவருடைய திரு நாட்களை பரிசுத்தமாக அனுசரிக்க நாம் கடமைப்பட்டிருந்தும் அந்த நாட்களிலே தான் அநேக பாவங்களை கட்டிக்கொள்கிறோம் மற்ற நாட்களிலே வேலை இருக்குது அன்று ஓய்வு எனவே ஒரு சினிமா பார்க்கலாமே அதுவும் எவ்வளவு கெட்ட படமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதை தேடி பார்ப்பது அல்லது டிவியிலே கம்ப்யூட்டரிலே எவ்வளவு கெட்ட கெட்ட படங்களை பார்க்க முடியுமோ அதையெல்லாம் சிறுவர்களும் கூட இன்று பார்க்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது மிக மிக கொடியது ஆண்டவருடைய நாட்கள் அவர் நமக்கு கொடுத்த வாழ்நாட்கள் எல்லாமே ஆண்டவருடைய நாட்கள் அந்த நாட்களை பரிசுத்தமாக அனுசரித்து நம்முடைய ஆத்மத்தையும் சரீரத்தையும் புனிதமாக்குவதற்கு பதிலாக அதை கெடுத்து பாவத்திற்கு உள்ளாக்க கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் நாம் என்று பாவம் செய்கிறோம் அதையெல்லாம் அந்த பாவசங்கர்த்தனத்திலே சொல்ல வேண்டும் இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்ய வேண்டும் பெரியோர்களுக்கும் குருக்களுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் உரிய மரியாதை கொடுக்காமல் அவர்களை இழிவாகவும் அல்லது கேவலமாகவும் பேசவோ நடத்தவோ செய்தால் நாலாம் கற்பனைக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம் அதை சொல்ல வேண்டும் வேண்டுமென்று செய்கிற ஒவ்வொரு கட்டளையும் வேண்டுமென்று மீறுகிற ஒவ்வொரு கற்பனையும் சாவான பாவம் நம்முடைய ஆத்மத்திலே கடவுளுடைய உயிர் இல்லாமல் நம்மை கொல்லுகிற பாவம் அந்த நிலையிலே நாம் இறந்தால் நாம் எங்கே செல்லுவோம் நிச்சயமாக மோட்சத்திற்கு செல்ல மாட்டோம் பாவ சங்கர்த்தனம் செய்து மன்னிப்பு கேட்டிருந்தால் உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு போவோம் இல்லை என்றால் நரகத்திற்கு சொல்லுவோம் நரக பயம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மாதா பாத்திமா காட்சிகளிலே நரகத்தை காட்டினார்கள் நரக பயத்தினாலாவது ஒருவன் பாவத்தை விட்டு விலக வேண்டும் நல்ல பாவ செய்ய வேண்டும் ஐந்தாம் கற்பனை கொலை செய்யாதிருப்பாயாக நல்ல பெயரை மனதிலே கொலை செய்வது பிறருடைய நல்ல பெயரை கடுப்பது பிறரை கொலை செய்வதற்கு உதவியாயிருப்பது பிறரை கொல்லுவது அநியாயமாக பிறரை கொல்லுகிற காரியத்திலே அப்படி கொல்லுவதற்கு காரணமாக இருக்கின்ற சகல நிகழ்ச்சிகளிலும் பங்கு ஐந்தாம் கற்பனை மீறினேன் இப்படி அப்படி என்று தெளிவாக பாவ சொல்ல வேண்டும் ஆறாம் கற்பனை சாதாரணமாக ஜென்ம தோஷத்தினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் சரீரத்திலே உண்டாகிற இச்சை அதற்கடுத்த பாவ அக்கிரமங்கள் வேண்டுமென்று செய்கிற கற்பழிப்புகள் இவைகளெல்லாம் சகிக்க முடியாத பாவங்கள் தவிர்க்க வேண்டிய பாவங்கள் பாவ சங்கரத்தினர் சொல்லி மன்னிப்பு கேட்டு திரும்ப செய்யாமல் நிறுத்த வேண்டிய பாவங்கள் களவு செய்யாதிருப்பாயாக களவு கொலை கொள்ளை இவைகளெல்லாம் பிறருடைய பொருட்களை அபகரிப்பதற்காக எவ்வளவோ நடக்கிறது அவைகளில் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பங்கெடுக்கிறவர்கள் களவு செய்கிறார்கள் அந்த பாவத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்ன எங்கே எப்படி என்று தெளிவாக சொல்லி பாவ மன்னிப்பு அடைய வேண்டும் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக உண்மையை வேண்டுமென்று மறைத்து சுயநலத்திற்காக அல்லது பணத்திற்காக உண்மையை மறுக்கிறது உண்மையை மறுத்து கோட்டிலே கூட சென்று சாட்சியம் கூறுவது இதெல்லாம் சகிக்க முடியாத பாவங்கள் சொல்ல வேண்டும் தெளிவாக பிறருடைய பொருட்களை அபகரித்தல் பிறருடைய மனைவி அபகரித்தல் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஆமன் பார்ந்தவர்களே இவைகளை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டும் மிக அக்கறையோடு இந்த பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும் நல்ல பாவ சிங்கம் செய்து இனிமேலாக இந்த விஷயங்களிலே பத்து கற்பனைகளை அனுசரிக்கிற விஷயத்திலே நாம் பரிசுத்தர்களாக வளர்ந்து வர ஆண்டவருடைய சிலுவையில் இருந்து அந்த இரக்கம் வரப்பிரசாதம் என்ற இரத்த தொழிகளை நன்றாக பயன்படுத்தி நம்முடைய ஆத்மத்தை சுத்திகரிப்பதற்கு நல்ல பாவ சங்கர்த்தனத்தை பயன்படுத்திக் கொள்வோம் மாதாவிடம் அர்ப்பணித்து அதன் பிறகு ரஷ்ய அர்ப்பணத்திற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் நாம் ஜபிப்து பரிகாரம் செய்வோம் என்றால் நிச்சயமாக ரஷ்யா ஒரு மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் உலகிற்கு ஒரு சமாதான காலம் கொடுக்கப்படும் இறுதியாக சாத்தானின் தலையை நசுக்கி மரியாயின் மாசற்ற இருதயம் வெற்றி பெறும் ஆமன்